முப்பத்தி மூன்று கூறியதாவது நபி சொல்லுகளை செல்லும் அவர்கள் குதிரையில் இருந்து விழுந்ததால் அப்போது எங்களுக்கு உட்கார்ந்து நாங்களும் அவர்களுடன் உட்கார்ந்து தொழுதோம் தொழுது முடித்ததும் நபி செல்லமாக அலைகளை செல்லும் அவர்கள் இமாம் ஏற்படுத்தப்படுவது பின்பற்றப்படுவதற்காகவே எனவே அவர் தக்மீர் கூறும்போது நீங்களும் தக்வீர் கூறுங்கள் அவர் உ செய்யும்போது நீங்களும் செய்யுங்கள் அவர் இருந்து நிமிரும்போது நீங்களும் நிமிருங்கள் அவர் சமயுலிமன் ஹமிதா என கூறும்போது ரொப்பனா அலகல் என கூறுங்கள் அவர் சஜிதா செய்யும் போது நீங்களும் சஜிதா செய்யுங்கள் என கூறினார்கள்